வானிலையில் தவழ்ந்து வந்த பாடல்களின் உயிர்ப்புக்கு உழைத்த கலைஞர்கள் இசை இசைவான கண்ணன் அவர்கள் இசை உதவி முரளி அணிசை கலைஞர்கள் கீபோர்ட் முரளி வயலின் கோபிதாஸ் கபேலா சதா பா கவிலன் டோலர் சேது டிரம் சதா திருமாரன் வீரா ஒலிப்பதிவு உதவி மலையவன் பாடலாசிரியர்கள் கம்யர்கள் புதுவை ரத்னதுரை பொன் கணேசமூர்த்தி நாவண்ணன் சே பஞ்சாட்சரம் பி பரந்தாமன் பேரனியூர் சுரேஷ் உதயலட்சுமி சம்பரதி பாடியவர்கள் எஸ் வி சாந்தன் ஜெயா சுகுமார் திருமதி சந்திரன் நிரோஜன் மணிமொழி குட்டிக் கண்ணன் பாடலின் பின்னணியில் குமாரதாஸ் பிரின்சி மதுரா உருவாக்கம் கடத்தலிகள் வெளியீடு தர்மேந்திரா கலையகம்